நற்றிணையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக விருதுநகரிலிருந்து அன்புடன் சாமி அது ஒரு மலையடிவார கிராமம் அங்கே ஒரு குடியானவன் வசித்து வந்தான் அவன் ஒரு சிறந்த பக்திமான் அதிகாலை எழுந்ததும் குளித்து பின்னர் அந்த மலையடிவாரத்தில் இருக்கும் கோயிலுக்கு சென்று இறைவனுக்கு பணிவடைகள் எல்லாம் செய்து பின்னர் அவன் அந்த காட்டுக்குள் சென்று விறகு சேகரித்து வந்து அதனை விற்று அந்த வருமானத்தில் பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தான் இப்படித்தான் அவன் ஒரு நாள் செல்லும்போது அங்கே ஒரு நரியினை கண்டான் அந்த நரிக்கு முன்னங் கால்கள் இரண்டும் இல்லை அதை பார்த்தவுடன் இவன் மிகவும் பரிதாபப்பட்டான் இரண்டு கால்கள் இல்லாத இந்த நரிக்கு எப்படி வேளா வேளைக்கு உணவு கிடைக்கும் ஏன் இறைவன் இப்படி உயிரினங்களை எல்லாம் படைக்கின்றான் என அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அங்கே ஒரு புலி மான் ஒன்றை துரத்தி கொண்டு வந்தது புலியை பார்த்ததும் அவன் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு அங்கு நடப்பதை கவனித்தான் புலி மானை பிடித்து அடித்து சாப்பிட ஆரம்பித்தது கொஞ்சம் உண்டுவிட்டு மீதி மானை அங்கேயே போட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு புலி சென்று விட்டது புலி சென்றதும் அருகில் புதருள் இருந்த நரி தவழ்ந்து வந்து மானை புசிக்க ஆரம்பித்துவிட்டது இதனை கண்டதும் பக்தன் அப்படியே புல்லரித்து போனான் ஆகா என்னே இறைவனின் கருணை நடந்து சென்று தனது இறையை தேட இயலாத நரிக்கு மானை உணவாக்கியது இறைவனின் திருவிளையாடல் என எண்ணிய அவனுக்கு அப்போது ஒரு யோசனை தோன்றியது நாம் ஏன் இனி இந்த காட்டுக்குள் வந்து பிறகு பொறுக்கி கஷ்டப்பட வேண்டும் பேசாமல் இறைவனது ஆலயத்தில் கண்மூடி தியானத்தில் இருந்தால் நரிக்கே படியலந்த இறைவன் நமக்கு வழங்க மாட்டாரா என யோசித்து மறுநாளே அவன் அதை செயல்படுத்த தொடங்கினான் காலையில் ஆலயப் பணிகளை முடித்த பின்னர் கண்மூடி இறைவன் முன் தியானத்தில் அமர்ந்தான் நேரம் ஆக ஆக பசி அவனை சாப்பிட ஆரம்பித்தது அவன் வைராகியமாக கண்களை திறக்காமல் கடவுளை தியானித்தபடியே அமர்ந்திருந்தான் மதியம் போய் மாலை வந்து இரவும் முடிந்து விட்டது அவனுக்கு யாரும் உணவு படைக்க வரவில்லை பசியிலே உயிர் போய்விடுமோ என எண்ணிய அவன் கண்ணை திறந்து இறைவனை பார்த்து நரிக்கு காண்பித்த இறக்கத்தை தினந்தோறும் உனக்கு பணிவிடை செய்யும் எனக்கு காட்டக்கூடாதா எனக் கேட்டான் இறைவன் உன் கண்முன் நான் காட்டிய நிகழ்வை நீ தவறாக புரிந்து உன்னை நீ ஏன் ஒப்பிடுகின்றாய் நான் உனக்கு திடகாத்திரமான ஆரோக்கியமான உடலை கொடுத்திருப்பதே அந்த புலியைப் போல தனக்கு உணவினை தேடிக்கொண்டு மீதியினை நரிபோல நலிந்தவருக்கு கொடுத்து உதுவதற்காகத்தான் என்றாராம் பக்தன் மதித்தளிந்து மீண்டும் விறகு பொறுக்க காட்டுக்குள் செல்ல தயாரானான் தனக்கு போக தானம் எனும் தர்ம காக்கத்தானே இறைவன் தந்தான் இந்த இனிய வாழ்வு அப்படித்தானே நண்பர்களே